அடக்கம் செய்த பின்னர் நபி சல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் அருகே நிற்பார்கள் அப்போது அவர்கள் உங்களின் சகோதரருக்கு பாவம் மன்னிப்பு கோருங்கள் அவருக்கு உறுதிப்பாட்டை கேளுங்கள் இப்போது அவர் கேள்வி கேட்கப்படுகிறார் என்று கூறுவார்கள் அபுதாவோ மூன்று இரண்டு இரண்டு ஒன்று